தமக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மேல் இருக்கிற தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக வாழ்வில் முன்னேற்றத்தை நாடி தேடி ஓடுகிறீர்களா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தேவனுக்கு கீழ்ப்படிதல் தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்றால் என்ன உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறீர்களா உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் பெற்றோர்களே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன யார் தேவனுடைய பார்வைக்கு அழகாயிருக்கிறார்கள் கடவுளுடைய ஆத்மாவுக்கு பிரியமானவர்கள் யார் நமக்கு விரோதமாய் நிற்கிற சத்ருக்கள் நம்முடைய சிநேகிதராய் மாற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்ற கேள்விகளுக்கு பரிசுத்த வேதத்திலிருந்து பதில்களையும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் தேவனால் ஆசீர்வதிக்க பட வேண்டியதற்கான எளிய முறையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வருகிறார் புதிய உண்டாவதாக நான் மறுபடியும் இந்த பரிசுக்கு ஒரு மயமராது நேரடுக்கும் முடியாத தேவன் நம்ம எல்லோருக்கும் எழுதியிருக்கிற கிருபைக்காக நாம் தேவன்தோதர்பமாக இல்லையா தேவனுக்கு மயமே இந்த நாளிலும் நமது மத்தியில் தேவன் தருகின்ற ஆலோசனை தேவனுக்கு நாம் கீழ்படுகின்றது அவருக்கு பிரியமான காரியம் தேவனுக்கு கீழ்ப்படுவது அவருக்கு பிரியமான காரியம் மனிதர் எவ்வளவு பெரிய காரியங்கள் கடவுளுக்காக செய்கிறோம் என்று எண்ணி செய்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதே தேவனுக்கு உகந்த பரி தேவனுக்கு உகந்த காரியம் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சோத்துரைக்கிறேன் தேவருடைய ஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இறைவனாகி ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கின்றாரோ என்ன சொல்லுகின்றாரோ அவைகளெல்லாம் நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்பது கத்துடைய சத்தமாக இருக்கிறபடினால் ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன் ஒன்று சாமுகளின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கிறார் அதற்கு சாமுகள் கத்தோட சத்தத்துக்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்குரியமா இருக்குமோ பலியை பார்க்கலாம் கீழ்படுத்தலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலாம் செவி கொடுத்தலும் உத்தம் தேவனுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் இந்த அனுப்பும் போது சாமுகளுக்கு தேவாக்கு என்ன என்றால் அமலேக்கியர்களை கையில நான் ஒப்புக்கொடுப்பேன் அமலக்கியர்களை மேற்கொள்வான் ஒன்று செய்ய வேண்டும் ஒரு ஜீவன்களையும் தேவன் சொல்லியிருந்தார் ரகசியம் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் அப்படி செய்ய சொன்னார் என்று கருத்தருக்கு தெரியும் ஆனால் கீழ்ப்புடைய வேண்டியது மனிதர்களுடைய கடமை என்று நான் பார்க்கிறோம் ஆனால் அவனோ தேவ வாக்கின்படி யுத்தத்தில் வெற்றி பெற்றான் வெற்றி பெற்று வெற்றி பெற்று முடிந்தவுடனே அவன் ராஜாக்களை பிடித்து உயிரோடு பிடித்து வைத்துக் கொண்டான் பிடித்துக் கொண்டான் அவை எல்லாம் கொண்டு வந்து நாட்டுக்கு வந்து விட்டான் வந்து அவருக்கு சம்பவம் ஒரு பெரிய வெற்றி கொடியும் செய்து நாட்டு விட்டு சாமுகளை எதிர்பார்த்திருக்கின்றார் சாமுகளை எதிர்பார்த்திருக்கின்றார் நீ சொன்னபடி நான் யுத்தத்தில் வெற்றி பெற்று விட்டேன் அப்படி செய்த இல்லை என்னுடைய காதுக்கு கேட்கிற ஆடு மாடுகளின் சத்தம் என்ன என்று கேட்டார் நீ கீழ்படியவில்லை அரச பதவி உணர்விட்டு போகிறது என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் ஜனங்களே நம்ம கடையில் ஆண்டவராக மரணபரியந்தோம் சிலுவையில் மரணபரியந்தோம் கீழ்படிந்தவராக இருந்தார் அவர்தான் நமக்கு சரியான ஒரிஜினல் வழிகாட்டி நமது ஆண்டவராக இயேசுகரிசு மட்டும்தான் அலையில மற்றவர்கள் எல்லாம் அறை குறையானவை என்று நாம் காணுகின்றோம் ஆண்டவர் தான் பூரணமானவர் முழுமையாக அவர் கீழ்படுகின்றவராக இருந்தார் என்று நாம் காணுகின்றோம் நாம நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் கீழ்புடையவராக இருக்க வேண்டும் ஒரு ஒழுங்குமுறை எழுதி கொடுத்திருக்கின்றது பெரியவர்கள் மூப்பர்கள் கீழ்படிய வேண்டும் மூப்பர்கள் தேவனுடைய மனிதர்களுக்கு கீழ்படிய வேண்டும் வாலிபர்கள் பெரியவர்களுக்கு கீழ்படிய வேண்டும் மனைவிமார்கள் சொல்லுங்க மனைவிமார்கள் புருஷனுக்கு கீழ்படியும் தேவனுக்கு கீழ்படுகிற்கு கீழ்படுகிற தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லிருக்கின்றதோ அதை செய்வதுதான் தேவனுக்கு கீழ்படுகிறது சவுல் தேவனுக்கு கீழ்படியவில்லை மீறுதல் செய்து வந்து விட்டார் என்று நாம் காணுகின்றோம் சர்வாங்க பழிகளும் கருத்தருக்கு பெரியமா இருக்குமோ பழியை பார்க்கிற கீழ்ப்படுத்தலும் ஆற்றுக்கிடாக்களின் இடத்தை நிலத்தை பார்க்கலாம் செவில்குடத்திலே உத்தமம் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் கத்தளை பிள்ளைகளை கீழ்படிதல் என்பது மிகவும் முக்கியம் எதிர்த்து ஆபத்து என்று அறிந்து கொள்ள வேண்டும் கீழ்ப்படிதல் அதாவது வனாந்தரத்தில படுத்திருக்கும் போது இரவே ஒரு தரிசனம் அவருக்கு உண்டாயிற்று படுத்திருந்த பூமியிலே வானத்தின் ஒரு ஏணி நாட்டப்பட்டிருக்கின்றது அந்த ஏணியினுடைய முகப்பு வானத்தை தொட்டிருக்கின்றது அதனுடைய அடிப்பாக பூமியிலே ஊன் இருக்கின்றது அந்த ஏனியில தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் இருக்கிறதை அவர் கண்டார் தேனியில எத்தனை படிகள் இருக்கும் பாருங்க வானத வரைக்கு போன எத்தனை படி இருக்கும் அத்தனை படியிலும் கடந்துதான் கடைசி போக முடியும் இப்படித்தான் ஒருவர் கேட்டார் அவர் ஒரு பிரசங்க ஒண்ணினார் அந்த பிரசனம் எனக்கு விளங்கவே இல்லை கடைசியில் முடிக்கும்போது அவர் படினா அவ்வளவு பிரசனமும் விளங்கிச்சு வாரத்துக்கு இடமாக ஒரு ஏடி உடனே கீழே ஒரு அடியில் ஒரு படி அது பூமியிலே தொற்று இருக்கிறது வேல லாஸ்டுபடி வாரத்தை தொற்று இருக்கின்றது அங்கிருந்தால் தேவதில் இருக்கின்றார்கள் அவர் கேட்டார் ஒரு கேள்வி கீழே இருக்கிற படிக்கு என்ன பெயரு கீழே உள்ள படி லாஸ்ட்ல வானத்தை தொண்டிருக்கிற படிக்கு என்ன பெயரு மேல உள்ள படி அப்ப அதற்கு கீழே உள்ள படிகள் கீழே உள்ள படி அப்படி என்றால் இந்த கீழே உள்ள படிகள் எல்லாம் கடந்துதான் கடைசி படியை தாண்டி பரலகுருத்துள்ளே போக முடியும் அதே ஒண்ணுமாக மேலே உள்ள படிக்கு இருக்கிற எல்லா படிகள் பேரும் கீழ்படி கீழ்படிதல் கீழ்படியை ஒரு மணியை விட்டு விட்டு அடுத்த மணி கால எடுத்து வைப்பேன் என்றால் போக இந்த புக்களை தலைகளாக விழுந்து முடிஞ்சு போய்விடும் என்று நாம் காணுகின்றோம் அப்படி போல பரலோகம் போகிறது வரைக்கும் நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நடந்து தேவருடைய எல்லா வார்த்தைக்கும் நாம் கீழ்புடிய வேண்டும் எல்லா வார்த்தைக்கும் எல்லா வார்த்தைக்கும் நாம் கீழ்புடிய வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது அதற்காக நான் தேவனுக்கு சோத்திரம் செலுத்துகிறேன் அவர்கள் தேவனுக்கு உகந்தவர்களாக இருப்பார்கள் என்று இறைவாக்கு சொல்கிறேன் இருபத்தி ஓரம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வரைக்கு இங்கே ஒரு ஓமாரம் சொல்லப்படுகின்றது ஒரு தகப்பனுக்கு இரு குமாரர்கள் இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் அப்பொழுது மூத்தவனிடத்தில் இருந்து தகப்பன் சொன்னார் மகனே நம்முடைய திராட்சை தோட்டத்துக்கு இன்னைக்கு போய் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்று சொன்னார் அவன் போகமாட்டேன் என்றான் மறுத்து விட்டான் இளைவனிடத்தில் போய் சொன்ன மூத்த குமாரன் போக மாட்டேன் என்று சொன்னவன் போகிறான் இளையகுமாரன் போகமா போகிறேன் என்று சொன்னவன் போகவில்லை அதே போல இந்த நாட்களில் பூர்வீகமாக தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ கூட்டங்களை நாம் பார்க்கின்றோம் எத்தன வகையான ஆராதனைகள் எத்தனை வகையான பூஜை வழிகள் எத்தனையோ விதமான வழிபாடுகள் இந்த பூமியில நடக்கிறத நான் பார்க்கின்றோம் ஆனால் இங்க வேத ஒழுங்கின்படி என்ன என்பதை நாம் கவனிப்போம் இலையா தேவனுக்கு மையம் இப்படி வாசிப்போம் பாகத்தை ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் அவன் வந்து மகனே நீ போய் திராட்சை என்றான் இளைவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார் அதற்கு மூத்தவன் என்றார் என்று சொன்னார்கள் போதுவன் தான் என்று சொன்னார் அதற்கு கீழே வாசிங்க என்ன சொல்கிறார் பாருங்க வாசிக்கலாம் நோக்கி உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார் இதுவரைக்கும் துன்மார்க்கு உலகத்தில் வாழ்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் விரும்பாதவர்கள் பரம்பரையாக கிறிஸ்தவர்களாக தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில இப்படிப்பட்ட கொடிய பாவிகள் மனம் திரும்பி ஒரே நிமிஷத்தில் ஒரே வார்த்தையில ஒரு ஒரு சம்பவத்தில் அவர்கள் தொடப்பட்டு மனம் திரும்பி உங்களுக்கு முன்னால பாவிகளை எங்க பேருக்குறாங்க பல தேவனுடைய பிள்ளைகள தேவனுடைய வார்த்தை நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கின்றது இந்த வார்த்தைகளை நாம் கருத்தாய் கவனித்து வார்த்தைகளை கை நாம் தேவனுக்கு உகந்தவர்களாக தேவனுக்கு பிரியமானவர்களாக வர்களுக்கு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது போகிறேன் என்றும் போகவில்லை விசுவாச பிரமாணத்தை சொல்லிக்கொண்டே காலத்தை கழிக்கிற மக்கள் உலகத்தில் இருக்கின்றார்கள் இல்லையா எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்ப்புடைய வேண்டும் சாமகன் யோவானை பிதாவாகிய தேவன் இன்று பூமிக்கு அனுப்பினார் என்று நாம் காணுகின்றோம் எதற்காக என்றால் வருவதற்கு வழியை சப்பனிட முடியாக மக்களை மன்திரும்புமிரா போக முடியாது விட்டுவிட்டு தேவனுக்கு அகற்றிவிட்டு வார்த்தைகள் அவர்கள் தான் வரலகத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள் இங்க எத்தனை பேருக்கு இது கூர்மையான மனநிலை இருக்குது எனக்கு தெரியாது அருமையானவர்கள் வந்திருக்கிற காலம் ஒரு முக்கியமான கால அளவுக்குள்ளே நான் வந்திருக்கின்றோம் கடைசி நேரத்தில் வந்திருக்கின்றோம் அருமையானவர்களே வாழ்நாள் முழுதும் பாவரிக்க செய்யறதே நோக்கம் ஆயிராமல் பாவம் செய்கிறதே எண்ணம் அதாவது மனதுக்கு ஒரு கட்டுப்பாடு வைக்காமல் அதாவது நான் கடவுளின் பிள்ளை அல்லவா பாவம் செய்தால் மனம் திரும்பாத பட்சத்தில் இந்த பாவத்தில் மனம் திரும்பாவிட்டால் பரலரா பிரவேசிக்க முடியாது அன்று எவ்வளவு பாருங்க ரொம்ப சமயமா இருக்கிறது என்ன செய்ய வேண்டும் போக மாட்டேன் என்று போனான் அல்லவா கீழ்பிடி மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு திரும்பாத முடியாது என்று இறைவாக்கு சொல்லுகிறது அருமையான கற்றல் பிள்ளைகளை எங்கே பாருங்க ஏழாம் அதிகாரம் இருபதும் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களை நான் வாசிக்கின்ற போது இங்கே பிரசங்கம் பண்ணுகின்றார் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஒரு வகுப்பினர்கள் ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள் ஒரு வகுப்பினர்கள் தங்களுக்கு கேடு உண்டாக முடியாத தேவனுடைய ஆலோசனை கற்றளையே கல்விட்டார்கள் தள்ளி போட்டார்கள் யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரன் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபதர் என்று அறிக்கை விட்டார்கள் பரிசுரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் என்றால் அவனால் ஞானஸ்தானம் பெறாதபடி தங்களுக்குண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் வார்த்தையை கேள்வி என்ன வருமா கேடு வரும் தேவருடைய வார்த்தைக்கு யார் எழுத்து அவர்களுக்கு என்ன வரும் கேடு வரும் என்பது நிச்சயமான காரியம் அருமையான வார்த்தை நம்முடைய கையில் இருக்கிறது அருமையான வேதாகமத்தை வேதாகமத்துக்குள்ளார் அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அதற்கு கீழ்ப்படியும் போது நாம் இந்த பரலகராட்சியத்துக்குள் பிரவேசிக்க முடியும் இந்த யோகனை பிதாவாகி தேவரே அனுப்பினார் அனுப்பி அதாவது கத்தருக்கு வழியாக ஆயத்த மன்னங்கள் அவருக்கு எதப்பட்ட வார்த்தைக்கு கேட்பித்த போது ஒரு வகுப்பு கேட்படியாமல் தள்ளி போட்டார்கள் அருமையான கற்ற பிள்ளைகளை கீழ்படிய வேண்டும் கீழ்படிய வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்பிடி வேண்டும் பிள்ளைகள் கீழ்படிய வேண்டும் மனைவி கீழ்படிய வேண்டும் மொத்தத்தில் எல்லாரும் கடவுளுக்கு கீழ்படியும் அலையிலுயா கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லிருக்கிறதோ அதை கை கீழ்ப்படிதல் அலையிலுயா கீழ்படிகள் எங்கே போவார்கள் மேற்படிக்கு போயிடுவாங்க கீழே உள்ள படிகளை காலை எடுத்து வைத்து வைத்து வைத்து வைத்து வைத்து ஒருமையோடு முனேவர்கள் லாஸ்ட் படிய போன உடனே உள்ளே போய்விடுவார்கள் என்னுடைய ஆத்மா நான் அடிக்கடி பேசுகிற காரியம் அதுதான் என்று அந்த நாள் வருமோ அண்ணன்று அண்ணுதான் வாய்நாள சொல்லுவேன் அப்பப்பா முடிஞ்சுது என்று சொல்வேன் அது வரைக்கும் பயந்து ஒரு படியாக கால் வைக்க வேண்டும் மேலா போக போக ரொம்ப பயிற்சியா கீழே ஒன்னு ரெண்டு மடி அருகே விட்டாலும் ஒன்றும் செய்யாது மேல நூறு மடி ஏற பிற விழுந்தா முடியிருக்கும் பாருங்க ஆளே கிடைக்காது அதே விண்ணமாக கீழ்படிய வேண்டும் கீழ்படிய வேண்டும் ஒவ்வொரு மடிக்கு கீழ்ப்படிந்து கீழ்படிந்து கீழ்படைந்து அந்த மேற்படிக்கு செல்ல வேண்டும் என்று அறிவாக்கு சொல்கிறது மாண்டேன் என்று சொன்னாலும் அவன் மனசாப்பட்டு சொல்லின்படி திராட்சைத்தோட்டத்துக்கு சென்று அங்கே வேலை செய்தான் அவனே தகப்பனுக்கு பிரியமானவன் அவனே தகப்பனுக்கு உகந்தவன் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால சோத்து இருக்கிறேன் அவரை பார்க்கிறதுக்கே இவளுக்கு அவர் வனாந்திரத்தில் ஒட்ட உயர் உடை கொண்டு ஒட்டுக்களையும் காட்டு தேனையும் சாப்பிட்டுக் கொண்டு காட்டு மனசனை போல் அலைந்தார் அல்லவாடினாலும் அவருடைய வார்த்தை எடுத்திருக்காது நல்ல சவாரி போட்டு நல்லா டே கட்டி நல்ல அரச ஒரு பெரிய தோரணையாக வந்து நின்றால் அவர் என்ன சொல்ல போகிறார் விசேஷமாக இருக்கிறது என்று கேட்பார் சொல்லி அவர் சொல்லுகிற வார்த்தை அருமையானதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கீழ்படிய மாட்டார்கள் இன்று அப்படித்தான் இருக்கின்றது அருமையான கத்துடைய பிள்ளைகளே பார்த்து சொல்லுகின்றது கீழ்படிதல் தான் தேவனுக்கு பிரியமானது என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினாலே அவர்கள் சோத்துருகிறேன் ஒரு வகுப்பு இந்த யோக வார்த்தைக்கு கீழ்படிந்து அரஸ்தானம் பெற்று அவகாசிகளாக மாறினார்கள் ஒரு வகுப்பினர்கள் தங்களுக்கு சொல்கிற போல கஷ்டமாக நமக்கு தோன்றலாம் நாம் விரும்புகிற அவர் விரும்பிதான் இவைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் சொல்கிறது செய்கிறதெல்லாம் எப்படி நன்மைக்கு ஏதுவாகத்தான் அது இருக்கும் ஒன்றும் தீமைக்கு ஏதுவாக இருக்கவே இருக்காது ஆபர்காவுக்கு தொண்ணூறு வருஷம் நூறாவது வயதில ஒரு அருமையான பையனை கொடுத்தார் காத்திருந்து தவம் இருந்து அவர் பெற்றுக் பையன் நல்ல வட்ட சட்டமாக விளந்த ஒரு வாலிபனா இருக்கிறார் திடீரென்று ஒரு நாள் சொன்ன அவரை கொண்டு போய் பலி செலுத்த என்று சொன்னார் எந்த பெற்றோருடைய மனமா அது ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அவர் தேவனைப் பற்றி சரியாக அறிந்தவர் தேவன் அதாவது என்ன செய்வார் என்பது அவருக்கு தெரியும் அதற்கு அவர் விளக்கம் ஒன்று கேட்கிறது இல்லை பிள்ளை கொடுத்திரு பிள்ளையை தினமும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பார் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கிடைத்த பிள்ளை ஏக நேசகுமாரன் என்று நேசிக்கிற ஒரு குமாரனாக அவனே அவர் வைத்திருந்தார் அப்படி நேசகுமாரனை பார்த்து சொன்னா இவனை கொண்டு போய் பலி செலுத்தி சொல்லி அவர் அப்படியே செய்தார் ஆண்டு சொல்லிருக்கிறாரே சந்ததிகளை வாரத்தி நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் பலி செலுத்தி விட்டாலும் அதிலிருந்து அவர் என்னுடைய மகனை எழுப்பி தர முடியும் சந்ததிகளை உருவாக்கி தர முடியும் என்று அவர் நிச்சயமாக நம்பின ஒரு மனுஷனாக இருந்தார் சொன்னார் ஆதி ஆகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மேல இந்த சம்பவம் நடந்து முடிந்த பிறகு இந்த ஆபரகத்தில் ஆதியாக இருபத்தி ரெண்டுக்கு கீழ்ப்படிந்தபடியால் ஆசிர்வதிக்கப்படும் என்று என் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் பலிசுர்த்து சொன்ன போது சரி என்று சொன்னது மாத்திரம் இல்ல அந்த மகனை அழைத்துக் கொண்டு அங்கே மோரியா மலைக்கு அவர் சென்று விட்டார் நாள் பயணம் மூன்று நாள் பயணம் சென்று அந்த மலை அடைய இருந்தது சொப்பனம் என்றால் ஒரு நாள் எழுப்பதில் இருக்கும் ஒரு நாள் எழுப்பதற்கு அந்த சொப்பனத்தையே நினைத்து நினைத்து நினைத்து அந்த காரியத்திற்கு முற்படை செய்யும் ஒரு ராத்திரி தூங்கி மறுநாள் எழும்பி பையனை பரிசுலுத்த போகிறோம் சிந்தனைகள் ஏற்படும் மூன்றாவது நாள் ரொம்ப ஏற்படும் தாயாருக்கு என்ன பதில் சொல்வது பலி செலுத்தி விட்டாலோ வரும் என்று சொல்றோம் ஒன்றும் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டான் அப்பா நம்ம இடத்துல பலி செலுத்துவதற்கு எல்லாம் வைத்திருக்கிறீங்க விறகு இருக்குது நெருப்பு இருக்குது பலி மிருகத்தை கொள்வதற்கு கத்தியும் இருக்கிறது பலிமிருகம் இங்கே என்று கேட்கிற சொல்லுக்கெல்லாம் கீழ்படி மாதிரி சொல்லுக்கெல்லாம் எப்பொழுது கீழ்படுகிறது நமக்கு ஏற்றதா இருந்தால் கீழ்படியை செய்யும் நமக்கு ஏற்றதாக இல்லாவிட்டால் அது கீழ்படியும் மனநிலை நமக்கு வருகிறது இல்லை அப்படித்தான் இப்பொழுது இப்பொழுது நடக்கிற சம்பவங்களெல்லாம் அதுதான் கீழ்படியாமல் போகிற காரணங்கள்லாம் அதுதான் நாம் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆஹ் பிள்ளைகளே அவர் என்ன சொன்னார் தேதத்தில் பார்த்து ஏகோவா கர்த்தர் மகனே நீ ஒன்று கவலைப்படாது ஏறி ஆகி விட்டது என்ன சொன்ன ஜெவ பண்ணி பார்ப்போமா என்று பார்க்கவில்லை என்னோருக்கா கேட்டுமா கொஞ்சம் வெயிட் பண்ணுவா ஏன்னா அடுத்த சத்தம் வரதான் பார்ப்போம் கர்த்தர் சொன்னது கீழ்படி பிறகு அடிச்சினார் பலிவிடத்தில் பையனை தூக்கி மல்லாக்க கிடத்தினார் பையனும் அப்படிப்பட்ட கீழ்பிடுதலோட பையனாக இருந்திருக்கிறார் இல்லைன்னா வாலிபன் ஒரு வயதாளி அவன் தட்டி விட்டு ஓடி விட முடியும் இல்லை அந்த மகனுக்கு போதனை கொடுத்துருக்கிறார் இன்னை எப்போ இன்னை எப்படி நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அடுத்து என்ன நடக்கும் என்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தார் அப்படி அந்த பலிபறிக பலி கட்டைகளுக்கு மேலே இவரை கிடத்தி விட்டு கத்திய ஓகினார் ஒரு ஒரு செகண்டில் களத்தில் விழுந்துவிடும் எனக்குறிகிறேன் என்று சொன்னார் அருமையான கற்றிருப்பிள்ளைகளை மறுபடியும் ஆதி ஆகமோ இருபத்தி ரெண்டு பதினெட்டு வாசிப்போம் நீ என் சொல்லுக்கு கீழ்பிடிந்தபடியா நீ என் சொல்லுக்கு கீழ்பிடிந்தபடுகிறார் உன் சந்தைக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று கூட்டிக் கொண்டு போ ஹலி லூயா ஹெலையலுயா உலகம் முழுவது நிறைந்திருக்கிற சந்ததிகள் அந்த சந்ததிகள் தான் ஹெலே லூயா வேறு எப்படி எல்லாருமே அந்த கற்றுடைய பிள்ளைகளே இந்த நாடின் கத்துடை வார்த்தை நமக்கு என்ன உண்டாகிறது நாம் கீழ்ப்பிடிதல் வேண்டும் கத்தருக்கு பிரியமானது என்ன கீழ்ப்பிடிதல் வேறு சர்வாங்க கரு பலிகளோ மற்றும் பலிகளோ அது ஆண்டோர் விரும்புகிறதில்லை அது அவருக்கு விருப்பம் அவருடைய விருப்பம் கீழ்படிதல் என்று வருகின்ற நேரத்தில் பெரியாள் ஆறும்போது ஒரு ஈசாக்கு இடத்திலிருந்து தகப்பனை பற்றி சொன்னார் நான் பார்க்கிறேன் அதிக இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காவது வாக்கியத்தை ஒருவர் வாசிங்க கீழ்படிந்து விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பருகப்பண்ணி உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் ஈசா கீரிடத்தில் சொல்லுகின்றார் நீ அதாவது ஒன்னை நான் ஆசிர்வதிப்பேன் இங்கே விதை விதை ஆசிர்வதிக்கிறேன் என்று சொன்னார் இல்லைவனுக்கு மிமை உண்டதாக அபிறகம் இனத்துக்கெல்லாம் கேள்படிந்தாராம் கட்டளைகள் பிரமாணங்கள் நியமங்கள் வேற விதிகள் எல்லாவற்றையும் கேள்வி நான் அப்படினால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் தகப்பன் என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடியினால் உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் என்று இறைவாக்கு சொல்லிட்டு நன்றி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சம்பாயி துவைக்கூடிய சம்பாத்திய என்ன இதுதான் சம்பாதி துவைக்கணும் களத்தனமாக திட்டத்தனமாக அப்படியே பணங்களையும் பொருள்களையும் சொத்துகளையும் சேர்த்து வைத்து விட்டு போய்விடுகின்றார்கள் அப்படி எத்தனையோ குடும்பங்கள் நமக்கு தெரியும் அலையலா நாங்கள் வள்ளியூர்ல இருந்த காலத்தில் அப்படி எத்தனையோ பேரை பற்றிய அறிவோம் கடைசில பிள்ளைகள் கடைசில யாசம் எடுத்து பிச்சை எடுத்து பிழைக்க கூடிய பிச்சை தெரியாது அப்படிப்பட்ட நில ஆக்கிவிட்டார்கள் அவர்கள் குதிரையில் தான் போவார்கள் அவ்வளவு பயங்கரமான கொடி கட்டி ஆண்டவர்கள் தோட்டத்து பக்கத்தில் அவர்களுக்கு ஒரு இடம் இருந்தது அந்த பாண்டியன் என்று அவர்களை பற்றி சொல்வார்கள் ராஜா பாண்டியன் குதிரையில் குதிரையை அவத்து விடுவார்கள் யார் வயலில் ஒன்று செய்யக்கூடாது செய்தால் ஆபத்து அவ்வளவு அதிகாரம் உடையவர்களாக இருந்தார்கள் அவருடைய தொழில் என்ன என்றால் வட்டிக்கு கொடுப்பதும் பிறருடைய சொத்துக்களை அபகரிக்கிறதும் அவர்களுடைய சுவாம இருந்தது அப்போ எங்க தோட்டத்து பக்கத்தில் அவர்களுடைய தோட்டம் இருந்தது கிணறுலாம் ஒன்று நல்ல யாருக்கா பாட்டத்துக்கு அடைத்து கொடுத்தால் ஒருவரும் அதில் வந்து விவசாயம் பண்ண பார்த்தால் மாடு சொத்து போகும் அதனால் அவருடைய கண்ணு உயரும் அதெல்லாம் புள்ள அறந்து போகும் ஏதாவது ஆகும் என்னன்னு தெரியாது தெரிந்தவர்கள் சொன்னார்கள் அங்கே போகாதுங்க அது சாபத்திடாரு எப்படி என்றாலும் ஒரு வயதான ஒரு பெண்ணு ஒரு ஒரு கணவன் மனைவியும் அவரிடத்துல போய் கஷ்டத்தை நிமித்தம் கொஞ்சமாக வட்டிக்கு காசு வாங்குறாரு பேக்ரவுண்டை நாள் கட்டு வைத்துக்கொண்டார் எங்களுக்கு ஏதாவது இருக்குதா ஒரு பெரிய தோட்டம் இருக்குது சரி அப்போ இந்த வாங்குற காசு ஒரு இரநூறுவா முந்நூறுபா இருக்கும் இவ்வளோ தான் இதை வாங்கியிருந்தாரு அப்போ வட்டி கொண்டு கொடுப்புக்க போகும்போது இல்லைடா பரவாயில்ல இப்படி தான் கஷ்டப்படுறேன் வைத்துக்கொள்ள முடியும் பின்னால கொடு பின்னாலும் பின்னால கொடு சொல்லி வட்டியும் முதலையும் சேர்த்து எழுதி வைத்து விட்டு ஒரு நாள் கூப்பிட்டு சொல்லிட்டீங்க ஆமா இப்ப நான் கேக்குறேன் அதாவது வட்டியும் முதலுமாக இவ்வளவு வந்து இருக்கிறது இத்தனை ரூபாய் ஆயிருக்கிறது என்ன சொல்லுகிற இப்பொழுதே பதில் சொல்லி விட்டுப்போம் உனக்கு ஏதாவது இருந்தாலும் எழுதி போட்டு விட்டுப்போம் அப்படியே ரெண்டு பேரும் மூச்சு ஏற்று போனார்கள் சாதாரண இரநூறுவா முந்நூறுவா காசு இப்படி இத்தனை ஆயிரம் ரூபா வந்து நிற்குது எப்படி கொடுக்கறது ஒரு வழியில் இப்படி பதில் சொல்லிவிட்டு தான் போக வேண்டும் என்ற நிலையில் அங்கே அவங்க ஆட்களை அடிக்கிறதுக்கெல்லாம் அங்கே வைச்சிருப்பாங்க சோக்குகள்லாம் சாட்டை எல்லாம் உண்டு அது மாதிரி எல்லாமே உண்டு அந்த பிரகாரம் சமாதம் பெரிய வீடுகளெலாம் போட்டு வெளியூரில் அவளை கெண்ட பயப்படாதவங்க கிடையாது பேர கெண்ட அப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்கள் இப்போ ஒரு வழி இல்லை இப்போ தோட்டத்தை எழுதி கொடுத்து சரி எழுதி கேளுத்து போடு சரி போனேன் அப்படிப்பட்ட தோட்டம் அது அதில் யார் போய் விவசாயம் பண்ணினாலும் அவர்கள் அது விடுகிறது இல்லை அப்படிப்பட்ட நிலையிலான கடைசியில் அவர்கள் கந்திரியாக போய் படுக்கையில் இருந்து கவனிக்குவார் இல்லாமல் தேடுவாரட்டு போய் கொலயத்தோட்டு போனதாக நான் இங்கே வந்த பிறகு கேள்விப்பட்டேன் அவங்க சொல்லிக்கெல்லாம் கேள்விபடுகிறார் உன்னை நான் தகப்பன் நிமித்தமாக ஒரு தகப்பனுடையத்தின் மூலமாக நடந்த முடிகிறார் அவருடைய சந்ததியாக உன்னை ஆசீர்வதித்துல கருத்தர் சொன்னார் அருமையான கத்திர பிள்ளைகளை நாம் எல்லாரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி நான் கத்திற்கு கீழ்பிடிந்து அவர்களையும் இந்த கீழ்ப்பிடிதலுக்குள்ளாக நடத்தி சின்ன வயதாக இருக்கும் போதே மாலி வயதா பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் அவர்களுக்கு சம்பவிக்க விடாதபடி என்றால் சம்பவித்தால் பின்னுடை மோசமாக இருக்கும் அடிபடி இப்பவே அவர்களுக்கு புத்திமலி சொல்லி மகனே மகளே இப்படித்தான் நடக்க வேண்டும் இல்லாமல் பின்னால் அவருடைய வாழ்க்கை சீர்கட்டா சீரழிந்து போய்விடும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் தேவனுக்கு மயி அழு ஒரு நாள் ராத்திரி ஒரு குடும்பத்தில் போய் கொஞ்சம் தேங்காய் விட்டுட்டு வந்து அதையாவது ஒட்டி பிள்ளைகளுக்கு கொடுப்போம் தெரியுமே பட்டினி அடக்க தெரியுமில்ல என்று சொல்லிவிட்டு சாக்கி எடுத்தார் ஒரு அருவாலை எடுத்தார் எடுத்தோட மூத்த பையனை கூப்பிட்டார் கூப்பிட்டு வாடா வெளியே போயிட்டு வர அந்த அம்மா கேட்டாங்க எங்கே போறீங்க தான் ஆச்சில அவ்வளோ ரொம்ப பயப்படுறவங்க பயப்படுற குடும்பம் இல்லை என்ன வெளியே போய் மரத்து மூட்டில் நின்று மகன் சொன்னார் நான் மரத்தில் ஏறுறாங்க யாராவது வந்தா உடனே சட்டம் கொடுத்தா இறங்குறேன் இல்லை இல்லையா அவருக்கு தேவபாயம் உள்ளத்தில் இருந்தது சூழல் மித்தம் அது இழுக்கிறது எப்படி மரத்தில் ஏறிஞ்ச முழு நிலவு அதுக்குள்ள ஒரு ஆள் இருக்கிற மாதிரி தெரிய அதுக்குள்ள அறிஞ்சிட்டார் மகனத்தில் கேட்டார் எங்கடா பாருங்க அவர் அந்த இடத்திலிருந்தே மணங்க சொன்னார் பட்டினியாக இருந்து செத்து விட்டாலும் பரவாயில்லை நான் செய்ய மாட்டேன் என்று வீட்டுக்கு சென்றார் மறுநாள் ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைத்தது பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டார் யாருமே கற்றுக்கப்பட்டவர்களே இந்த நாட்களிலே நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல போதனைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் சூழல் மித்தமாக தவறுகள் ஏற்பட இருந்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவைகளை கற்றுக் கொடுப்பா பாப்பா அதை செய்யக்கூடாது நம்முடைய பிள்ளைகள் நமக்கும் சொல்லித்தர முடியாது நம்முடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டும் யார் வருத்தப்படக்கூடாது நான் அடிக்கடி சொல்லுவேன் அதாவது பெற்றோர்கள் அதாவது தன்னுடைய பிள்ளைகளை பற்றி ஊழியர்கார இடத்துல மூத்த விசுவாசத்தில் சொல்லி வைக்க வேண்டிய பிள்ளை தவறுபடி உடனே கண்டியுங்கள் எனக்கு அறிவீங்க ஐயா இது உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய பிள்ளைகள் ஆனப்படினால என்னுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு பிள்ளைகளாக வளர்ந்து கடவுளுக்கு போடுகிற பிள்ளைகளாக வளர்ந்து அவள் தேவருக்கு கேட்படுகிற பிள்ளைகளாக வளர்ந்து தேவாசிர்வாதத்தை பெற்று வளரணும் என்று சொல்லி அதாவது நீங்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு போதனை கொடுங்க என்று சொல்லணும் பிள்ளையை பற்றி இப்படி சொல்லிவிட்டார்கள் என்கிறவர்கள் பிள்ளைகளை கெடுக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அடித்து போட்டு அப்பா ஊடிய பெரியார் பின்னாலே பெற்றோர்கள் வரத்து கொண்டு வந்தார்கள் என்ன என்று கேட்டார் செய்துவிட்டு வீட்டுக்குள்ளே ஓடி வருகிறார் என்று சொன்ன போதுனாரு என்ன பண்ணினார் ஏன் பிள்ளையா ஏன் பிள்ளைய பற்றியே சொன்னீங்க அப்படி கேட்டாரா ஏ கல சரியான ஒழியக்காரர் உள்ளே போனார் அவனை பிடித்தார் பிடித்து கொண்டு போய் அவன் கையில கொடுத்தார் அவன் என்ன பண்ணோ பண்ணிக்கொள்ளுங்கள் அவன் இந்த தவறை செய்தபடியினால் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்களே அவனை தண்டித்துக் கொள்ளுங்கள் இதை பார்த்து அவர்கள் கையெழுத்து போட்டுவிட்டு மன்னித்துக்கிட்டு போய்விட்டார் கூட்ட இது வந்து உள்ள துணை கட்டி கொண்டு ஆட்சி நமக்கு என்ன பண்ணிட்டு போறது கூடுகிறது கூடுகிறது எதற்காக மன திரும்புகள் ஆட்சியோ சமயமா இருக்குது கீழ்புடிந்தவர்கள் அந்த ஏரியா அதற்கு கேள்வி கீழ்ப்பு தேவையான பல்லகராட்சியம் வேணும் பல்லகராட்சியம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் கேட்டு மனம் பாவ மன்னிப்பு என்று ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டு கத்துணை வருகைக்கு அவர்கள் ஆயத்தவர்கள் பெற்றுக்கொண்டு வந்திருக்கிற கத்துடை பிள்ளைகளை நாம் எல்லாரும் அந்த ஸ்டேஜ் ஆகிக்கொண்டிருக்கின்றோம் அந்த ஸ்டேஜில் தொடர்ந்து நான் வளர வேண்டும் என்று ஆண்டவர் ஆகிய தேவன் விரும்புகின்றார் கத்துணைய நாளிலே அது பத்து கன்னிகளை பற்றி பேசும்போது படிக்கும் போதெல்லாம் என்னத்துல பெரிய பயம் ஏற்படும் அவர்களும் பல ஆயத்தாயிருந்த கண்ணைகளோடுதான் படுத்திருந்தார்கள் நடராட்சியிலே மனவாளன் வருகிறார் என்று சொத்தம் கேட்டவுடனே பத்து பேர் எழுப்பினார்கள் ஐந்து பேர் ரெடியாக வைத்துக் கொண்டு விளங்கினார்கள் அவருடைய தீவற்றி மாத்திரம் எண்ணையும் அவர்களோடு ஆயத்தமாக இருந்தது ஐந்து பேருக்கு எண்ணெய் இல்லை இருந்தது ஆயத்தமான கண்ணைகளோடுதான் ஆனால் மனவாள கடைசி நேரத்தில் அவர்கள் கைவிடப்பட்டு விட்டார்களே அதுதான் புதிய ஆயத்தமா இருக்க வேண்டும் என்னை இல்லாமல் வருந்தி வெட்டி வைத்துக் கொண்டிருந்து மனவாளர் என்கிற சத்தம் கேட்ட விடுங்கள் எழுப்பி ஆயத்தம் இல்லையே கைவிடப்பட்டு கற்றோ பிள்ளைகளை நம்முடைய நோக்கம் பெரிய கூட்டத்தை சேர்த்து இந்த லோகத்தில் நோக்கம் கொஞ்சம் இருந்தாலும் கற்றோடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய நோக்கம் அவருடைய தகப்பல் என்னுடைய சொல்லக்கெல்லாம் கீழ்படுத்த முடியல நான் ஒரு சகதிகளே இவனவாய் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார் நம்முடைய பிள்ளைகளுக்கு சம்பாதித்து வைக்கிற சொத்து பேங்க் பேலன்ஸ் என்ன தேவனுக்கு கீழ் பிடிந்து நாம் நடப்பதே நடப்பது என்று சொன்னால் சந்ததிகளுக்கு ஏனாதித்து வைக்கிறோம் என்று உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அவைகளை நாம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக நாம் இன்னும் பார்க்கின்றோம் நாம் பெற்றுக் கொண்டு அறிந்து கொண்டிருக்கிற தெய்வீக அறிவை பெற்றை ரொம்பது அண்டவராகி பற்றி பிதாவாகி தேவன் சொல்லும் போது அவர் இவண்ணமாக சொல்கிறார் இரண்டாவது சம்பவம் மத்தியம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டும் சனங்களை நான் வாசிக்கலாம் இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன் அவர் மேல் அமர செய்வேன் அவர் புரஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார் ஊக்குறவும் மாட்டார் அவர் நீதி நியாயங்களை அறிவிப்பா இதோ எனக்கு நியாயத்தை எடுத்துரைப்பான் என்று சொன்னார் நான் பெற்றிருக்கிற இந்த அனுபவத்தை நிச்சயமாக பிறருக்கு சொல்லியே ஆக வேண்டுமாம் சொல்லாமல் இருந்தால் நம்ம கேள்வி கேட்கப்படும் கத்தர் கேட்பார் ஆன அப்படினால நான் ரசிக்கப்பட்டாகி விட்டு நான் பல்லவத்துக்கு போய்விடுவேன் என்ற இந்த நிலை மாத்திரம் அறியாதவர்கள் தெரியாதவர்கள் கடவுளை பற்றி தெரியாதவர்கள் கடவுளை பற்றி தெரியாத எத்தனை மக்கள் கோடி மக்கள் இருக்கிறார்கள் கடவுளை ஆராதிக்கிறவர்களும் இருக்கிறார்கள் என்று நாம் காணுகிறோம் அன்னைக்கு ஒரு ஆள் இந்த பைபிள் எல்லாம் படிக்காதவங்க எழுதிருக்காங்க அப்பா படிக்காதவங்களை கொண்டு எல்லாம் எழுதி வச்சிருக்க ஆடுமே ஆடுமைக்கிறோம் இவங்களை கொண்டு எழுதி வைச்சிருக்கிறேன் அறிவாளி ஞானி ஆகி வானத்தையும் கடந்து போய்விட்டார் என்ன சொல்கிறார் என்றால் பைபிளை படிக்காத எழுதியிருக்கிறார் ஆனால் நிறைய தப்பு இருக்கு மனிதர்களை கொண்டு ஏவி எழுதப்பட்ட வாக்கியங்கள் என்று தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை குறித்து சொல்லியிருக்கிறது என்று நாம் காணுகின்றோம் இப்படிப்பட்ட அறிவற்ற மனிதர்கள் வாழ்கின்ற பூமியில் தேவன் என்று நாம் அறிவிக்க வேண்டும் அவர் ஏற்றுக் கொள்கைகளுக்கு பரலக என்று நாம் சொல்ல என்று இறைவாக்கு சொல்கிறதற்காக ஆண்டவருக்கு சோத்துறோம் அது கட்டுரை பார்வையிலே மிகவும் அழகாக இருக்கிறது என்று ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது இவனமாக நாம் வாசிக்கிறோம் சமாதானியை பிரசித்த பண்ணி தேவன் ராஜரீகம் அடைகிறார் என்று அறிவிக்கிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது அழகாக இருக்கிறது சமாதானத்தை பிரியமானது என்ன கர்த்தருக்கு சந்தோஷமா அழகும் என்ன இதுதான் காடுகளுக்கு கேட்பவர்களுக்கு எல்லாமே அடிவதை கிடைத்தாலும் காலங்கள் வரும்போது அது நடக்கும் ஆனால் நாம் அதை செய்ய வேண்டும் அத பிறருக்கு இந்த ரஷிப்பை இந்த நீதி நியாயங்களை பற்றிய காரியத்தை நாம் அறிவிக்க வேண்டும் என்று அரை வாக்கு சொல்லுகிற நான் சோதனைக்கிறேன் அது மலைகளின் மேல் சபைக்குள்ள தேவனுடைய சனிதானத்திர அது மிகவும் அழகானவர்களாக இருக்கிறது என்று அரை வாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதனைகிறேன் ஆண்டவராகிய தேவன் இழைப்படைந்தவராய் ஒரு கணக்கின் அருகாமையில் போய் உட்கார்ந்திருந்தார் அந்த கிளர்ச்சியின் அருகாவில் உட்கார்ந்தார் சீடர்கள் ஆகாரம் வாங்க ஊருக்குள்ளே போயிருந்தார்கள் சமாரியா தேசத்தில் இருந்து அவள் இடத்தில் அவளை மனம் திரும்ப அல்லவா அந்த சமாரியா தேசத்துள்ள மக்களை மக்களுக்கு தன்னை காண்பிக்க அல்லவா ஆண்டவர் அங்கே இருக்கிறார் அவர் எங்கே இருக்கிறார் எதை செய்கிறார் எல்லா ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கும் தண்ணீர் கேட்டார் யூதர்கள் சமாரியில ஒன்று வாங்கி சாப்பிட மாட்டார்கள் ஐக்கிய மாட்டார்கள் யூதர்கள் உயர்ந்த என்று அறிந்திருந்தபடியால் நீர் யூதனாகியா என்று கேட்டார் சொன்ன நான் ஒரு தண்ணீர் வைத்திருக்கிறேன் நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவருக்கு நான் கொடுக்கிற தண்ணீரை கேள்விப்பட்டும் ஆண்டவர குறை உணர்த்தினார் அது நித்தியத்தேவருக்கு போகும் அந்த சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தன்னுடைய வாழ்க்கையை ஒத்துக்கொள்ள வேண்டும் இப்போ இல்லை உனக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயிற்று இல்லையா நான் இன்றுதான் இவரை பார்க்கிறேன் இவர் யாரென்றே தெரியாது இது ஒரு வழிபோக்கர் இவர் என்னுடைய ஹிஸ்டரி எல்லாம் சொல்லிவிட்டாரு என்னை திகைத்தார் ஊருக்குள்ளே ஓடினார் அங்கே ஒருவர் வந்திருக்கிறார் ஒரு மேசியாதானோ வந்து பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையவரலாறு முழுவதையும் சொல்லிவிட்டார் என்று சொன்னார் ஊராரெல்லாம் திரண்டு வந்தாரு வந்து அவரை பார்த்தவரெல்லாம் மீட்கப்பட்டார் ரிட்சிக்கு நாமும் சொல்லணும் தேவனுக்கு பிரியமானவர்கள் பிரஜாதிகளுக்கு தேவனுடைய நீதி நியாயங்களை எடுத்து உரைப்பார்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் அடுத்து மனிதனுடைய முடிவுக்கு பிறகு போய் சேருவது எங்கே என்பதெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நாம் அறிந்திருக்கிறவர்களே பிறருக்கு அறிவிக்க வேண்டும் அது தேவனுக்கு பிரியம் லேருடைய ரட்சிப்பை ார்களோ அவர் சந்தோஷமாக இருக்கின்றது செய்தார் பற்றி ஒரு ஐந்து நிமிடத்தில் அறிந்து கொண்டாள் என்னுடைய வாழ்க்கையவர்கள் ஒருவர் சொல்வார்கள் அது மனிதன் அல்ல அவர் மேசியா அவர் ஏசு கிறிஸ்து வரப்பகல் மேசியா இவர்தான் வந்து பாரு நான் அதை புரிந்து கொண்டு நீங்கள் வந்து பாருங்கள் என்று சொன்னார் என்று நாம் காருகின்றோம் அருமையான தேவையின் பிள்ளையிலே உங்களை என்னை பார்த்து கேட்பார்கள் நாம் லட்சியப்பட்டுவிட்டோம் நான் பிரதமத்துக்கு போவதற்கு ரெடியாக நமக்குள்ளே தேவ கிருமைய தேவன் தந்திருக்கின்ற நமக்குள்ளே நவர்களை வைத்துக் கொள்ளாதபடி பிறருக்குள்ள கடவுடைய பிள்ளைகளாக மாறுங்கள் என்று நாம் சொல்ல வேண்டும் கடமை என்று சொல்லி இருக்கிறது அளமையான கற்றுடைய பிள்ளைகளே பிறருக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு என்னோடு பழகிறவர்களுக்கு இயேசு அன்பை பற்றி சொல்லுவோம் மனித வாழ்க்கை இன்னைக்கிற தூங்கப்போகிற நாளைக்கு இருப்போமோ இல்லை என்று நமக்கு தெரியாது வேளாங்கண்ணியில போய் சாமி கும்பிட்டு விட்டு மறுநாள் வந்து பிரதிஷ்ட செய்வதற்கு சகல ஏற்பாடு செய்துட்டு போற குடும்பம் இதே நாகர்கோவில் கட்டி வைத்து விட்டு சாமி கும்பிட்டு வந்து மறுநாள் வீட்டை பிரதிஷ்டை பண்ணுவோம் என்ற நிலையில் சென்றார் மறுநாள் வேகமாக இருந்த இரவவில்லை எப்படி அவர் சமயத்துக்கு நமக்கு ஒரு ஆசிரமம் இருக்கிறது கேரி பெருமிழி ஓக்கம் அந்த பக்கத்தில் வரும்போது டிரைவர் தூங்கிவிட்டார் வண்டியை கொண்டு மரத்தில் விட்டு நாலு ஒருப்படி நாலு பேர் சின்ன பிள்ளைகள் கணவன் முறை ஸ்பாட்ல முடிஞ்சு ஆனால் அருமை ஆனவர்களே இன்று இருப்பது உண்மை அடுத்து என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது மனித வாழ்க்கை ஒன்றும் இல்லை மகிஞ்சியமான ஒரு வாழ்க்கை இது பெரிய ஆள் பெரிய ஆள் ஆயிட்டார் வசைய யார் கொண்டு கீழ்படிந்து கொண்டே இருக்க வேண்டும் ராஸ் வரைக்கும் மரணம் வரைக்கும் கீழ்படிந்து கொண்டே இருந்தார் அவர் எதற்காக அதை ஏன் அப்படி நீங்களும் இந்த பிரகாரம் நடந்து தேவராட்சிக்க வழிகாட்டியாக வந்தார் என்று நாம் காணுகின்றோம் குடும்ப வாழ்க்கை அப்படி உண்டாட சபை மக்களுடைய ஐக்கியத்தும் அப்படி உண்டா எல்லாவற்றையும் கவனித்துவார் எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும் நமக்குள்ள ஏற்ற தாழ்வுகள் ஒருமுறுப்புகள் உண்டா என்று நான் பார்க்க வேண்டும் இல்லையா நான் எல்லாவற்றையும் சொல்ல விரும்பவில்லை உங்களுக்கு அது தெரியும் கீழ்ப்படிய கீழ்ப்படிய தேவன் மகிமையாக நிறுத்தி வைத்திருக்கிறார் கீழ்ப்படிகளுக்கு தந்தவர்கள் புசுத்தாவியானவர்களை ஆவியேன் என்று ஆமோதிக்கின்றார் அருமையான கட்டுரை பிள்ளைகளை இந்த நாளில் கட்டுரை வார்த்தை என்று சொல்லுகின்றது வார்த்தடி கச்சிற்குவர்கள என்று இறைவாக்கு வெளி இடங்களுக்கு போய் விட்டீங்கன்னு வைங்க சொன்னா அங்கே ஆராதனையும் ஒன்றுமில்லை ஆனால் அறுபடியினால நான் பழைய படியும் பழைய ஆள் ஆயிட்டேன் என்று சொல்லுகிறோமா இல்லை நான் சபை ஐக்கியது இல்லாவிட்டாலும் ஆவியில் ஒருமைப்பாட்டில் தான் நான் இருந்தேன் யாராவது நடக்கும் போது நான் அங்கே கர்ச்சனை தியானித்து யோவான் பக்தனாக யோவானுக்கு என்ன இருந்தது பத்ம தேவில இருந்தார் பத்மதேவில நாடு நடத்தி வைத்திருந்தது அவர் மிருகங்களை பற்றிய பயம் கொசுக்கடி பட்டு பசி பல விதமான சூழல் மத்தியிலேயும் கட்சி வந்தவன் என்ன ஆயிட்டார் ஆவிக்குள்ளாயிற்று நாள் கத்துடைய நாள் உழவு அவருக்கு இருந்தது ஐயோ நான் அவரை அறிவித்த நிமித்தமாக இங்கே ஒன்று நாடு கிடைத்து விட்டார்களே என்று கத்துடைய நாள் நாள் கத்துடைய நாள் புசித்தேனோ குடிக்கிறனோ இல்லையோ இருக்கிறேனோ ராத்திரி தூங்குறேனோ தூங்கவில்லையோ படுக்கலுக்கு பாய் இருந்தோ இல்லையோ நம்முடைய சில வாரங்கள் மாதங்கள் வண்ணங்கள் சபைக்கு இல்லாமல் இருக்கலாம் நமக்கு அவங்களோட சில சூழ்நிலைகள் இருக்கலாம் அப்போ நான் என்ன செய்வது கத்திர பிரியமா நடந்து கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது இயேசாய நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் ஒருவர் வாசிக்கலாம் நாற்பத்தி எட்டு எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள் கர்த்திற்கு பிரியமானவன் அவருக்கு சுத்தமானதை செய்வான் கர்ச்சருக்கு பிரியமானவன் அவருக்கு சுத்தமானது எங்கே பாவிலோன் பாவ நிறைந்த அந்த பகுதியில் அவன் வாழ்ந்தாலும் வாழ முடியும் என்று எண்ணுகிறது இருந்தாலும் கீழ்படிந்து நாம் ஜீவிக்க முடியும் எண்ணம் முக்கியம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் பரலோகம் செல்வதற்காக அமைக்கப்பட்டவர்கள் ஆரப்படினால எந்த சூழ்நிலை மத்திலேயும் மகிமை உண்டாவதாக ஒரு ஆட்டுக்குட்டிய ஒரு ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து ஒரு சகதிக்குள்ள போடுங்க தூக்கி போடுத உள்ள அது உடனே குதிட்டு சாடி உடம்பு ஒரு அச ஒரு உடம்பு ஒரு ஆட்ட ஆட்டி எல்லாவற்றையும் துடைத்து போட்டுவிட்டு எங்கேயாவது உரசி எடுத்துவிட்டுதான் நிம்மதியாக இருக்கும் ஒரு பற்றியை பிடித்து சகதிகளை போடுங்க சுகமா உள்ள படுத்துக்கணும் சுகமா படுத்துக்கொள்ளும் அது ரொம்ப இன்பமாக இருக்கும் அந்த வாழையும் அந்த இது சூழலையும் அதுக்கு ஏற்றதாக இருக்கும் அப்படித்தான் இன்று உலகம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் தான் தான் ஆனால் வாழ்க்கை முழுவதும் சகதிக்குள்ளே இருக்கக்கூடாது வறுமையான கற்றுடைய பிள்ளைகளை கத்திற்கு பிரியமான இசையை கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு நான் அவர் சொல்லிக்கொள்கிறேன் கருத்தருக்கு பிரியமானவர்கள் கருத்தைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பார்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் பிறருக்கு தாங்கள் பெற்றுக் அனுபவத்தையும் இயேசு சுவாமியை பற்றியும் நீதி நியாயங்களை பற்றியும் சொல்லிக் கொடுப்பார்கள் என்று அரை வாக்கு சொல்கிறபடினாலே அருமையான கற்றலை பிள்ளைகள இவை என கேளுங்க இங்கே உங்களுக்கு பலருக்கு இது புரோதினமா இருக்கலாம் வார்த்தை ஆனால் வெளியே அநேகருக்கு இது இருக்க இருக்கிறது அதபடி இந்த வார்த்தை இன்ப அறிவிக்கப்படுகிறது அதற்காக நான் ஆண்டு வரை சோதுரைக்கிறேன் கற்றுக்கொண்டோம் இதுவரைக்கும் ஆந்திர பிரதேசத்திலும் தமிழ்நாட்டிலும் பலர் சபையோடு இணைந்திருக்கிறதாக அங்கே செய்தி எங்களுக்கு கிடைக்கிறது இதற்காக நான் ஆண்டு நன்றி செலுத்துகிறேன் சத்தியவாணியவனும் சட்டம் கேள்வ சத்திய சத்தம் கேட்பார்கள் அறிவித்தாலும் அவள் தேவை போல ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுக்கு அந்த விருத்த சேதம் உள்ள செவி இருக்கிறபடியை கூர்ந்து கவனித்து கேட்பார்கள் என்று பார்த்து சொல்லுகிறது அதற்காக ஆண்டு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆரமுடியாலே நம்மிடத்திலும் பக்கத்தூட்டுக்காரர்களோ யாரோ நமக்கு முந்தி அவர்கள் போய்விட்டால் நாம் காரணமாக இருந்துவிடக் கூடாது எப்படி இருந்தாலும் பேச்சுவோடு பேச்சாக அவர்களுக்கு அறிஞா பெற்றிருக்கிற அறிவை மெய் அறிவை அவர்களுக்கு புகட்ட வேண்டும் என்று இறைவன் வரும் புகிறார் வீட்டில் நாம் அவர்களை ஆதாயம் பண்ணி எங்கே கொண்டு போறோமோ ஆதாயம் எழுதுகிறோமா இல்லை அவனை காப்பாற்றுவதற்காக அவர்களும் அந்த நிச்சயாச்சோதரிக்க வேண்டும் என்பதற்காக நரகத்துக்கு அவர்கள் போய்விடக் கூடாது என்பதற்காக நான் பிரயாசப்பட வேண்டும் என் கத்திற்கு வார்த்தைக்கு கீழ்புடைய வேண்டும் கீழ்புடிந்தவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை அறிந்து கொண்ட தெய்வீக அறிவை பிறருக்கு எடுத்து சொல்ல தயங்கக்கூடாது அவைகளை நான் பிறருக்கு சொல்ல வேண்டும் என் இளைவாக்கு சொல்கிற மொழியினால் இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற சாக்கியம் என்று இரண்டு மூன்று வசனங்களை நான் பார்க்கிறார் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற மேன்மை என்ன நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை ஒருவர் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும் இருந்தாலும் அவனோடு சமாதானமாக சாயகமாக சமவரம் ஆவார்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் இவருடைய வழி கர்த்தியா இருந்து கொண்டே இருந்தால் போதும் வழி கத்தருக்கு பிரியமானதாக இருந்து அதாவது கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்து ஜபம் பண்ணிக்கொண்டே இருந்தால் கர்த்தருக்கு அதாவது கர்த்தருக்கு பிரியமாக இருந்து கொண்டு அவர்களை ஜபம் பண்ண ஜபத்தை கேட்டு சத்துருக்கள் இவரோடு சமாதானமாக செய்வார் செய்வார் அல்லாமல் அல்ல நாம் தேவருக்கு கேள்வி ஆண்டவரே அவர்களே ரசியம் அவர்களே ரசியம் அவர்களே ரசியம் அந்த வார்த்தை கட்சருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் இருந்து நாம் ஜபம் நம்முடைய வழிகள் அதாவது கட்சிக்கு எல்லாம் வரிசையில் பார்த்தோம் அதே பிரகாரம் நாம் கட்சிருக்கு பிரியமாக இருந்து கொண்டு ஜபம் அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்பார் சிலது குறுகிய காலத்தில் நடக்கலாம் சிலது கொஞ்சம் நடக்கலாம் ஆனாலும் நம்முடைய வழியை போல கறக்கு மட்டும் இருக்க வேண்டும் மனது ஏற்றுக்கொள்ள நாங்கள் இந்த சபையை சொந்த ஊரில் ஆரம்பித்தோம் ஆரம்பித்தது புதிய சிலை என்பது நானும் கடந்து போன ரெண்டு பேரும் இந்த புதிய சிலே சபையை இந்த தமிழகத்துல ஸ்தாபனம் பண்ணினோம் ஏற்பட்ட சூழலைகளை பற்றி நான் வர்ணிக்க முடியாது அதனுடைய சொந்த சகோதரர்கள் என்று எங்களுக்கு பகிர்ந்தர்களாக மாறினார்கள் எதிரிகளாக மாறினார்கள் ரொம்ப தீவிர எதிரிகளாக மாறிவிட்டார்கள் கொலை செய்ய உங்க கூட ரெண்டு தடவை பாச விட்டோம் என்று அருவலாம் வந்தார்கள் அவர்கள் சிரித்துக் கொண்டு என்னை கொலை செய்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லிக்க நான் கோபத்தோடு வருல அப்படி நடந்து நீண்ட நாள் அப்புறம் நாங்கள் எங்களுக்கு ஊடி எங்கள் வழியே பெருசாகி விட்டது அப்புறம் ஊர்களோட பழக்கமெல்லாம் தொடர்பெல்லாம் நின்று போய்விட்டது என்று முப்பது வருஷம் வாங்க முப்பது வருஷத்துக்கு பிறகு என்னுடைய சகோதரர் எங்களை தேடி வந்தார் நம்முடைய வழி கத்திற்கு பிரியமா இருக்க வேண்டியார் அவர்களே இருந்தால் நமக்கு சத்துருக்களாக இருக்கிறார்கள் விரோதிகளாக இருக்கிறார்கள் நிச்சயமாக நம்ம அவன் யாக்கோசாவும் ஆனார்கள் அல்லவா யாக்கோபு தேவனத்தில் முறையிட்டு வரம் கொண்டு போனார் என்று பேரும் கட்டித் தழுவினார்கள் இல்லையா மறுநாள் நானூறு பேரோடு ஒன்னு எதிர்க்க வருகிறேன் என்று சொல்லிவிட்ட மனிதன் முடிய கற்றை தடுத்து போடுவார் நம்முடைய வழி கற்றலை என்னுடைய சகோதரர் வீட்டுக்கு போய்விட்டு என்னை பார்க்க வந்தார் அப்போனுக்கு யோசிப்பு சகோதரர் வந்திருக்கிறார் என்று அறிவித்தது போல எனக்கு ஒருவர் வந்து சொன்னார் உங்களுடைய சகோதரர் வந்து இருக்கிறார் உங்களை பார்க்க மூத்த சகோதர என்று சொன்னார்கள் வந்து இறக்கி நின்று கொண்டே இருந்தார் ரொம்ப கையப்பிடிக்கொண்டு அழுதார் ரொம்ப அழுதார் எல்லாருக்கும் நினைத்து அழுதார் கொஞ்ச தூரம் விட்டு அவர் உட்கார்ந்தார் பிள்ளைய கதைகள்லாம் பேசினார் அப்ப மாதம் வருவார் உடன்பிறப்பந்த மிகவும் கஷ்டமான ஒரு காரியம் அப்படினால் ரசிக்கப்படணும் கோயில்ல சுத்தம் போட்டு பாடுகிறதுனால ஜெபிக்கிறதுனால ஆலயத்தில் முதல்மையான இடத்துல இருக்கிறதுனால இன்னார் தான் இதற்கு முக்கியஸ்தர் என்று சொல்லும் பெயர் கேட்டுக்கொண்டாலும் பிரோஜனம் இல்லை இயேசுவை ஆதாரம் ஆராதிக்கிறீர்கள் அவருடைய நீதிநாயகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லி அவர் ஞானஸ் நான் எனக்கு அறியாகிவிட்டார் இதே தொட்டியிலே நான் தான் அவருக்கு ஒருவனுடைய வழி கருத்தருக்கு பிரியமாக இருந்தால் பகைஞர்கள் அவரோடு சினேகமாக மூன்று தடவை அவருடைய பெயரை கேட்டு அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன் அருமையான கத்தரங்களே என்ன கர்த்துக்கு என்ன என்று அறிந்தோம் கருத்தருக்கு நமக்கு சினையவராஜ் விடுவார்கள் நான் கேட்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு கொடுப்பார் என்று ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ரெண்டுல நாம் இப்படி வாசிக்கலாம் ஒன்றியவான் அதிகாரொதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம் நாம் செய்துவிட்டு வேண்டிக் கொண்டால் வேண்டிக் கொண்டது எல்லாவற்றையும் கண்டிப்பா கண்டிப்பாடி அருமையான கத்திர பிள்ளைகளே கத்திர வார்த்தையை நம்ம என்ன சொல்லுகின்றது கத்தருக்கு செய்யும் போது நமக்கு எதிரிகளாக விரோதிகளாயிருக்கிறவர்களுடைய உள்ளத்திலையும் கத்தர்கிய செய்வார் சமாதானப்படுவார்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக நான் கத்தரை சொத்து இருக்கிறேன் அவர்கள் வேண்டிக் கொள்கிற எல்லா காரியத்தையும் புத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வாசிக்கும் போது எனக்கு மிகவும் பிரியமானவர் ஆறு மணி நாளில் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மிகவும் பிரியமானவர் அவர்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கின போது வேண்டிக் கொள்ள முன்னமே உலக திரைப்பட கேட்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது அவளுக்கு உத்தரவு வெளிப்பட்டது கற்றியில்லை யாருடைய செய்யவே மாட்டேன் எனக்கு எத்தனை லட்சம் கோடிமானது மட்டும்தான் செய்வேன் மற்றபடி உள்ள காரியங்களை நான் செய்ய மாட்டேன் ஏனோக்கு இந்த பூமியில் ஒரு குடும்பத்தனாக வாழ்ந்தார் மனை மக்களோடு வாழ்ந்தார் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் எப்படி இருந்தால் என்று உயிரோடு போயிட்டார் என்று நான் பார்க்கிறோம் கர்த்தரிக்கு பிரியமா இருப்பதால் கிடைக்கும் பலனே சத்துருக்களும் சிறைய சமாளம் ஆகிடுவாங்க வேட்டிக்குள்ள தொடங்கிறதுக்கும் போதே கற்றலகத்தோடு கற்றடைவாக்குமான உயிரோடு போயிடுவாங்க ஒரு ஆள் மட்டுமல்ல போயிருப்பாங்க இதுல என்ன காட்டப்படுது என்றால் எலியாகவும் போனார் ஆனப்படினால் தேவனுடைய வேதம் எழுதி இருக்கிற பிறகு யார் யாரை கத்திரி எந்த நிலையில் அழைத்தாரோ அந்த நிலையில் இருந்து கொண்ட அவர்கள் பூரணப்பட முடியும் ஏராமஸ்தான் ஏறவுக்கு ஒரு குடும்பம் இல்லாதோ என்று நாம் இருவரும் மறுபூர் காரணம் அவரோட பின்னார செல்கிற கூட்டம் அதுதான் என்று சொல்லுகிறாரே அதை தகர்ப்பதற்கு தான் ஏனுக்கு உயிரோடு மர்வத்தில் சென்றார் இல்ல இன்னொரு வகுப்பினர் குடும்பத்தனா இல்லாதவன் சபை நடத்த முடியாது ஆனால் அவர் ஊழியக்காரனா இருக்க முடியாது என்று சொல்லி இன்னொரு குடும்பத்தார் அவனை வற்புறுத்தி அதை செய்ய வைத்து அவர் ஊழியத்து வைக்கிறாரு அது ஒரு சார் இப்படி எல்லாம் இருக்கிறது இவைகளெல்லாம் சரி பண்ணுவதற்காகத்தான் இறைவாக்கு தெளிவாக சொன்னது இப்படி தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முந்தையே சாட்சி பெற்றார் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார் காணப்படாமல் போயிட்டார் தேவனோடு நடந்து கொண்டே இருந்தவர் அப்படியே தேவனோடு போயிட்டார் முடியும்ப கேரது மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவன் அவனை அவன் காணப்படாமல் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி தேவனுக்கு பிரியமானவர் தேவனுக்கு பிரியமானவர் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னேட்சி பெற்றார் தேவனுக்கு கேள்ந்தார் தேவனை பற்றி பிறருக்கு அறிவித்தார் வாழ்க்கையை கற்பனை வைத்துக் கொண்டார் என்று இறைவன் தான் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் இவருக்கு எங்களுக்கு மூன்று காருகள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் ஒருவர் ரெண்டு கார் வாங்கி கொடுத்தார் வள்ளியூரில் இருக்கும்போது ஒரு ஐயா இங்கே வந்த பிறகு ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க நாங்கள் வாங்கலை போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் பெரும்பகுதி கட்டுரை பிள்ளைகள் வாங்கி கொடுக்கிறது தான் இப்படியே என்னுடைய வாழ்க்கையை நாற்பத்தாறு வருஷம் நாற்பத்தி ஏழு வருஷம் கழித்து வந்து இப்போது நாங்கள் வைத்திருக்கிற கார் பழமையடைந்து விட்டு கொஞ்சம் போன வாரத்தில் திருவள்ளி போகும்போது வழியில் நின்று விட்டு அப்புறம் போக வேண்டிய இடத்துக்கு ஒரு அப்படி வந்தோம் இருக்கட்டும் இப்போ நம்மவர்கள் இதை கொடுத்து கொஞ்சம் லோனில் ஒன்று ஒரு கார் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி காரையும் கொண்டு வந்து விட்டாங்க கம்பெனிலேருந்து காரையும் இலக்கி கொண்டு வந்தேன் அந்த காட்டு நாங்கள் அதை பற்றி வர உட்காந்து பாருங்கய்யா அந்த சீட்டில் உட்காந்து பாருங்க பிரியாணத்துக்கு அவ்வளோ அருமையா இருங்கன்னு சொன்னார் என்னுடைய ஆத்மா கலைஞர் எனக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனக்கு வேலை வரவில்லை என்னுடைய தேவையான வேலை வரவில்லை என்ன மனத்தை பார்ப்பார்கள் என்னெல்லாம் பாருங்கள் அப்படி இருக்கட்டும் இப்போ விட்டு விட்டு இதே பார்த்து என்ன ஓடட்டும் ஓடட்டும் இதில் என்னுடைய நோக்கம் தேவன் கொடுத்தாலும் சரி அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை கற்சருக்கு சுத்தமா கொஞ்சம் சில மாதங்கள் தவணை எடுக்கிறோம் நீங்கள் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பயணத்து கூட வயதாகிவிட்டது சொன்னார்கள் பார்ப்போம் கருத்தருக்கு சுத்தமானால் அது காரியங்கள் வாய்க்கும் அதற்கு வைத்திருக்கிறேன் குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம் சாட்சி முற்றவராக இருந்தபடியால் அவர் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று திருவாக்கு சொல்கிறபடினாலே அன்றுவரை அவர் நம்மை மனவாட்டியாக்கப் போகின்றார் அவருக்கு பிரியமானவர்களை எங்கே வைப்பாரா ராஜாவுக்கு யகாஸ்வரர் ராஜாவுக்கு ஒரு மனைவி தேவை நூற்றி இருபது நாடுகளில் உள்ள எல்லா கணிப்பெண்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அவருக்கு பிரியமான தான் அவர் தெரிந்து கொள்வார் அவருக்கு பிரியமான ஒன்றை தெரிந்து கொண்டார் ராணுவ ஆகிய நேர்சருக்கு பிரியமானது என்ன என்று யாருக்கு தெரியும் பர்சுத்தாக மட்டும்தான் தெரியும் இல்லையா யாருக்கும் தெரியாது கட்சிக்கு பிரியமானது என்று யாருக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது அவருக்குரியும் அவர் உதவி விட்டார் கண்டவுடனே செங்கோலை நீட்டினார் அழைப்பு கொடுத்தார் அடுத்த சமத்துல உட்கார வைத்தார் அது அவருடைய கண்ணுக்கு நம்மை எடுத்துக்கொள்ள ஈஸ்வரப்போகின்றார் சபையை அவர் பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார் அவருடைய பார்வைக்கு சரியாக இருக்க வேண்டும் நாம் எல்லாரும் எல்லாரும் சரியாக இருக்க வேண்டும் ஒருவருக்குள்ளேயும் விரும்பாதது மட்டும் நம்மளே இருக்க வேண்டும் அவர் பார்க்கும் போது நம்மளே மிஸ்டேக் இருந்தால் வேறுபக்கள் திருப்பி விடுவார் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ஒருவர் சந்தி வாசிக்கலாம் ஒரு தோன்றினால் அப்படியே செய்தான் ராஜாவினுடைய கண்ணுக்கு பிரியமான கண்ணியை தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் அது ராஜாவுக்கு நலமாக தோன்றினார் தோன்றினார் கண்டவுடனே அவருக்கு கண்களிலே அது கத்திர ராஜாவுக்கு பிரியமா இருந்தது அமர செய்து ராஜா தியாகிறார் என்று நான் பார்க்கிறேன் அருமையான கற்ற பிள்ளைகளே வரப்போகிறார் அவர்கள் நமக்கு மனவாட்டியா இருக்கிற திருச்சி எடுத்துக்கொள்ள வரப்போகிறார் இங்கே நான் தான் அந்த ஆட்கள் நாங்கள் தான் அந்த நீங்கள் தான் கூட்டம் என்று போட்டி போடுவதற்கு அல்ல நாட்டி சொல்லுகிற காரியம் என்ன என்றால் நாம் நம்முடைய கூட்டம் நம்முடைய சபை நம்முடைய வாழ்க்கை கத்திர பிரியமாக இருக்கணும் இல்லையிலா அவருக்கு அது பிரியமாக இருக்கும் அவர் பார்க்கும்போது அவருக்கு பிரியமாக இருந்தால் அவர் நம்மை மனவாட்டியாக ஏற்ற இல்லையா இல்லையா ஏனக்கு போல சாட்சியுடையவர்களாக இருப்போம் கத்திரம் பிரியமான சாட்சியாக தானியல் மிகவும் பிரியமானவன் தானியில போல சாட்சியாக இருப்போம் பிரசுத்தவர்களைப் போல சாட்சியாகும் முதல்ல நாம் வாசித்த அவசரம் இயேசு சுவாமியை பற்றியது ஒரு சனத்தையும் தேவனுக்கு மைந்திராவது ஆகியா எழையா சாமுவேல் பதினைந்தாம் யாரும் அதற்கு சாமுவேல் கர்த்தடைய சத்தத்துக்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமனுக்கு மயிமை உண்டாவதாக ஆனால் அப்படினாலே இந்த நிலையில் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கு எல்லாவற்றிலும் கருத்தருக்கு கீழ்படிந்து நடப்போம் நாம் இந்த ஸ்டேஜை அடைவோம் கர்த்தரமே ஆசீர்வதிப்பார்கள் ஹலையா நம்ம சொந்தோரம் நம்முடைய எண்ணெய் இதுவாக இருக்கட்டும் அன்றை நீர் வந்து பார்க்கும்போது நான் உங்களுடைய உங்க கண்ணுக்கு பிரியமா இருக்கணும் அந்த இசராஜத்தை பார்த்து அந்த அகாசூர் ராஜா சந்தோலை நீட்டி வரவழைத்தது போல என்னையும் பற்றி அப்படி இருக்கணும் நான் இங்கே புதுவே சிலைகளிலிருந்து அன்னைக்கு பிரியமில்லாத மாதிரி போய்விடக்கூடாது என் நிலையிலே நம்முடைய எண்ணம் எப்பொழுதும் இருக்கட்டும் ஹலையா